முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அவர்களிடம் நபி சொல்லு எங்களை முன்பு போன்று நீங்கள் மிக அதிகமாக சந்திக்காமல் இருக்க என்ன காரணம் என்று கேட்டார்கள் அப்போது பின்வரும் வசனம் இறங்கியது நபியே உம் இறைவனின் கட்டளை இருந்தாலே தவிர நாம் இறங்க மாட்டோம் எங்களுக்கு முன் உள்ளவைகளும் எங்களுக்கு பின் உள்ளவைகளும் அதற்கு இடையே உள்ளவைகளும் அவனுக்கு சொந்தமாகும் பத்தொன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி வசனம் புகாரி நான்கு